الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه اجمعین قال الله تعالى في قرآن العظيم والفرقان المجيد بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل انكم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال النبي صلى الله عليه وسلم புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூல் உள்ளாகி சல்லல்லாஹ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவகங்கள் தவக தாவகங்கள் சுகதாக்கள் சுவாதிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாகுவின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகு அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாகுவின் நல்லடியார்களே இன்று தந்திர உலகில் சுண்ணத்தை பேணுவோம் என்ற தலைப்பிலே பொருடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது அதிலிருந்து நாம் எதையாவது சிலவற்றை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் காரணம் இருநூறு கோடி மக்களால் பின்பற்றப்படுகிற லீடர் கண்மணி நாயகம் செல்லல்லாகவே இவசல்ல இருநூறு கோடி மக்களும் லீடராக ஏற்றுக்கொண்ட அந்த நாயகம் அவர்களுடைய நடைமுறை வழிமுறை எப்படி இருந்தது அதில் நாம் இதையெல்லாம் பின்பற்றுகிறோம் இன்றைக்கு இந்த உண்மைத் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரக்கணக்கான நடைமுறைகள் இருக்கிறது உங்களிடத்திலே ஒரு இருபது நடைமுறைகளை மட்டும் நான் பேச ஆசைப்படுகிறேன் வடிவ செல மன்னர்கள் எப்பொழுதுமே நலுர் நடந்தால் பார்வையை தாழ்த்தி நடப்பார்கள் பெருமானும் இறங்கினால் எப்படி இறங்குவோமோ இதை போல பெருமானார் தன்னுடைய பார்வையை கீழ் வைத்திருப்பார்கள் இது நாயகத்தினுடைய நடைமுறை இன்றைக்கு நாம் எப்படி நடக்கிறோம் ஒரே ஒரு மின்னல் தான் ஒரு சின்ன பார்வைதான் கடைசியில் வாழ்க்கை முழுக்க இன்னலாய் மாறிவிடுகிறது இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனைக்கு காரணமாக அந்த பாவத்திற்கு காரணமாக ஒரு பார்வை பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது கஜிரி பழனைந்திலே அபு அபேதல் ஜர்ராஹ் அலி அல்லாவுத்தால கடிதம் எழுதுகிறார்கள் உமர் அலி அல்லாவுக்கு வைத்துல் முகத்தை வெற்றி கொள்வதற்காக சென்றிருக்கிறோம் ஆனால் அரைகுறை ஆடைகளோடு இந்த யூதர்கள் தங்களுடைய பெண்களை உடாவரச் செய்கிறார்கள் நாங்கள் என்ன செய்ய முரளி முத்தலா ஒரே ஒரு ஆயத்தை தான் எழுதினார்கள் நூறில் ஐந்து ஆயத்து வரும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்துக் கொள்ளுங்கள் ஆறு மாத காலம் சகாபாக்கை அங்கு இங்கும் ஏறிட்டு பார்க்கவில்லை பார்வையை தாழ்த்தி நடந்தார்கள் வைத்து போர் இல்லாமலே கிடைத்தது என்று வரலாறு பேசுகிறேன் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் என்னை பார்த்தவர் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது பெருமானார் யுபாதிரு விசலாம் யாரை பார்த்தாலும் சனாத்துக்கு முந்திக் கொள்வார்கள் ரசூலும் தாவுக்கு முன்னாடி ஒருத்தர் சலான் சொன்னதாக வரலாறு இல்லை சலான் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் முந்திக்கொள்வார்கள் நாம என்னைக்காவது நமக்கு சலான் சொல்லணும்னு தானே எதிர்பார்க்கிறோம் நாம் அவர்களுக்கு செலான் சொல்லி இருக்கிறோமா முந்திக்கொண்டு செலாம் சொல்லுகிறோமா அதுக்கும் இந்த காலத்தில் அவர் முஸ்லிமா இல்லையாண்டே குழப்பமா இருக்கும் பார்த்தா பயங்கரமா தாடி வச்சு பயங்கரமா இருப்பாரு அஸ்லாமலை கொஞ்சம் திரு திருந்து முடிக்கிறேன் அன்புக்குரியவர்களை என்னை பார்ப்போம் ஒரு நாள் நாம ரசூக்கு செலாம் சொல்லிவிட வேண்டும் காரணம் காலம் முழுக்க ரசூல் தான் செலாம் சொல்கிறார்கள் ஒரு நாள் நாம சொல்லிடலாம் ரசூல்லாவுக்கு பின்னாடியே போற முன்னாடி போனா தானே ரசூல்லா சொல்றாங்க பின்னாடியே போய் சட்டு திரும்பி ரசூலுக்கு செலான் சொல்லிடலாம் பெருமானாருக்கு முன்னால் பார்ப்பதைப் போன்று பின்னால் பார்க்கிற ஞானமும் இருக்கிறது பின்னால் உள்ளவர்களையும் பெருமானார் பார்ப்பார்கள் அபக்கரவளியெல்லாம் வர்றதை பார்த்துக்கிட்டாங்க அபுபக்கரளி எல்லாம் திரும்புவதற்கு முன்னால் ரசூல் இல்லா திரும்பி அக்ஸலாம் அழைத்துமே அபாபக்கர் நான் அபுபக்கரவியல்ல கேட்டாங்களா ரசூலே ஒரு நாள் இந்த வாய்ப்பு இணைந்து தரக்கூடாது ஒரே ஒரு நாள் பெருமானார் சொன்னார்கள் நன்மையில் உன்னை விட நான் தேவையுள்ளவன் அபாபக்கர் ரச நன்மையில் தேவை உள்ளவர்கள் என்றால் நாம் எவ்வளவு தேவை சனாம் சொல்வதில் என்ன இருக்கிறது சனாபாக்களுக்கு மத்தியிலே சனாமிய சண்டை உமர் அலி அல்லா முத்தலா சென்று கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லா எதையும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அசலாம் அழைக்கும் என்று சொன்னார்கள் உமர் அலி அல்லா முத்தலா உஸ்மான் அலி அல்லா பதில் சொல்லவில்லை பல ஹரீஸ் கிதாபுகளிலே பதிவான வரலாறு விஸ்ராத்திலே ஆரம்பத்திலேயே இது பதிவாகி இருக்கிறது உமர் அலித்தலா நேர அபுபக்கர் அலி அல்லாவிடத்தில் சென்று விட்டார்கள் உஸ்மான் பதில் சொல்லவில்லை என்ன விட்டு கேட்டு சொல்லுங்கள் நான் கவனம் எடுத்து சலாம் பதில் சொல்லவில்லை அபுபக்கர் அலித்தலா உஸ்மான் அலி அல்லாவை அழைக்கிறார்கள் பதில் சொல்லுதே தெரியவில்லை உஸ்மான் அழிஞ்ச முழுக்க மருமையை குறித்து யோசித்துக் கொண்டு வந்தேன் இவரை பற்றி எனக்கு தெரியவில்லை நீ உண்மையின் மீது இருக்கிறாய் நீ சொன்னது சரிதான் என்று சொல்லி சமாதானப்படுத்தி வைத்ததாக அவர்களார் ஒரு சலாத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சு இன்னைக்கு போய் வீட்டுக்கு வழியில் அஸ்லாம் அஸ்லாம் அஸ்லாம் அழைக்கும் நான் யாரும் இல்லை அடுத்த வீட்டை பாருங்கிரீன்களின் பாசியாக மாறி போனதோ இதை போல பெருமானார் செல்லந்தார் மூன்றாவது நடைமுறை தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவார்கள் இல்லை என்றால் மௌனமாக பெருப்பார்கள் கண்டதையும் ரசூலுல்லா பேசியதாக வரலாறு இல்லை ரசூலினுடைய பேச்சுக்கள் எல்லாம் முத்து முத்தாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவை இல்லாமல் ஒரு வார்த்தை பேசியதில்லை ரசூலை பற்றி எழுதுகிற போது இப்னு எழுதுகிறார்கள் ஜனாசா வீட்டுக்கு ஒருவர் சென்றால் எப்படி சீக்கிரம் வெளியே அவர் ஆசைப்படுவார்கோ தேவையற்ற இடங்களுக்கு சென்றால் வெளியே வந்து விடுவார்கள் அமர்ந்து பேசுவதில்லை வரலாறுகளையும் பார்க்கிறோம் தேவையற்ற பேச்சுக்கள் அவர்களிடத்தில் அறவே இல்லை நம்மிடத்தில் தேவையுள்ள பேச்சுக்கள் அறவே இல்லை எல்லாம் தேவையற்ற விவாதங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா மாஷல்ல வரல என்ன அப்படின்னு இங்க ஆரம்பிச்சோன்ன நாட்டு நடப்பு கதையெல்லாம் ஓடும் ஆக பிச்சினாட்கள் ஆக இது எல்லாம் நாவினால் தான் ஏற்படுகிறது ஒரு எங்களிடையே வந்துவிட்டால் எந்த சபையாக இருந்தாலும் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் பெருமானம் கடைசி வரை இருந்து எங்களுக்கு பெருமாநாத் நடைமுறை அஞ்சாவது பெருமாநாத் இருந்துச்சு கண்ணியம் செய்வது அவர்களின் தகுதிக்கு ஏற்றவாறு கண்ணியம் செய்வார்கள் எல்லோரையும் ரசூலுல்லா மதிப்பார்கள் அவர்களின் அபு ஜகிரி அபூஜின் எவ்வளவு இடையூறு கொடுத்தவர் அபு ஜஹி அபு ஜஹீரனுடைய மகன் இக்ரிமா பத்தகமத்தாவிலே கோபித்துக் கொண்டு செல்கிறார் யமன் தேசத்திற்கு கப்பல் ஏற போகிறார் மனைவி பிடித்து வந்து விட்டார்கள் பெருமானார் இடத்துல மனைவி முஸ்லிம் இஸ்லாமே உங்களை பார்க்க வந்திருக்கிறார் பெருமானார் தன்னை கொல்ல நினைத்த அபூஜகில் ஒரு தலைவரின் மகன் வந்திருக்கிறார் இப்படித்தான் மதிக்க வேண்டும் என்று மதித்தார்கள் என்ன அதே இடத்திலேயே இக்ரிமா நான் பல பேர்களை கொன்று குவித்த பாதி உங்களை கண்டபடி பேசியவன் ஆனால் என்னையும் நீங்கள் மதிக்கிறீர்களே என்றையும் வரலாறுகள் உண்டு யாரையும் கொள்ள சொல்லி ஆறு போட்டதில்லை ஒரு ஆறு ஏழு நபர்களை தவிர கண்டால் பிடித்து கொன்றுவிடுங்கள் என்று ரசூலுல்லா தன் வாழ்க்கையில் சொன்னது ஒரு ஆறு ஏழு பேத்து அதுல ஒருத்தர் காபிபுனு மாறுடத்தில் வருகிறார்ண்மணி நாயகன் செல்லாக வடிவு செல்லத்தை கரம் பிடிக்கிறார் உங்களிடத்தில் அந்த காபி புது சுகை வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சொன்னார்கள் அல்லாவுக்கும் ரசூடுக்கும் பிடித்தமான வார்த்தை மன்னிப்பு மனம் திருந்து விட்டால் இந்த முகம்மது மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது நான் மன்னித்துக் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் வேஷங்களை எல்லாம் கிடைத்து நான் தான் காபி முன்னு சொல்றேன் நாம அதை என்ன செஞ்சிருப்போம் அட படுவா என்ன வந்து ஏமாத்தி இப்படி எல்லாம் பண்ண போறியன்னு ஆனால் பெருமனார் செல்லல்லா பாடித செல்லம் சான்பையை எடுத்து அவரை பொருத்தி பெருமனார் கண்ணியம் செய்கிறார்கள் சாம்பி குழு சுவையை அந்த நேரத்தில் ரசூலை புகழ்ந்து பாடிய பாடல்கள் இன்றும் பாடத்தில் இருக்கிறது இந்த கண்ணியம் செலுத்துவதில் சாதிமணு வந்தால் பெருமனார் சொல்லுவாங்க உங்கள் தலைவர் வருகிறார் எழுந்திருத்து மரியாதை செய்வோமா என்று ரசூலும் எழுந்திருப்பார்களாம் மரியாதை பெருமன தகுதிக்கு ஏற்றவார் ஏத்துட்ட மனசுக்குள்ள இஸ்லாம் வந்துருச்சு சொன்னார்கள் நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு அபு சுபியானின் இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கும் பாதுகாப்பு ஒரு நபியை தவிர ரசூலை தவிர வேறு யாரும் இப்படி நடந்து கொள்ள முடியாது என்று சொன்னார்களே அந்த மரியாதை இன்னைக்கு அதெல்லாம் காத்துல பறக்குது பெரியவர்கள் சிறியவர்களை மதிக்கிற பண்பாடு பண்பாடு அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல்ல அவங்க வீட்டுக்காரர் பேர் ராமத்துல்ல அவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காரைக்கால் செயல்லைன்னா அஹால் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அஹால் அஸ்லாம் அலைக்கும் அஹால் அஸ்லாம் அலைக்கு இஹால் பொழுதி போச்சு ஏன்னா ரமத்துல்ல தன்னுடைய கணவனின் பெயரை எப்படி சொல்வது இன்னைக்கு அதெல்லாம் மாறி போயிடுச்சு இல்லையா கணவனை டேண்டு கூப்பிட்டா தான் கணவனுக்கே சந்தோஷமா இருக்கு என்ன என்ன பேர் சொல்லி கூப்பிடுற உடனே கூப்பிட்டுக்கோ அப்பதான சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு இது நாகரிக ஊடகம் யாரும் யாரை நீ மதிக்கிற காலை மாறி போய்விட்டு சேலத்தில் ஹவுசுக்கு மேல ஒரு இளைஞன் ஏறி நடக்கிறான் ஹவுசுக்கு மேல தான் செருப்போட பத்தொன்பது வயது இளைஞன் பிரிய மனுஷன் முத்தவள்ளி எழுவது வயசு தம்பி ஹவுஸுக்கு மேல இப்படி நடக்க கூடாதுப்பா செருப்ப கைதி போடு அல்ல அந்த இளைஞன் அதை கேட்க நீங்க யாருங்க பத்தொன்பது வயசுல எழுபது வயசு ஒரு வயதான மனிதரை பார்த்து சுண்ணத்தை பேணுகிற ஐவேளை தொழுகையிலே முதல் செப்பில் நிற்கிற மாமனிதரை பார்த்து அதை கேட்க நீங்க தம்பி நான் முத்தவள்ளி முத்தவள்ளியா கொத்தமல்லியா வச்சுக்கலாம் நம்ம தேர்ந்தில் எம் எது அதிகரித்து வருகிறார்கள் முன்னேறவே முடியாது அம்மா உங்க வீட்டுக்கார்ட சொல்லிவை நம்ம ரூட்ல கூட என்று சொல்லு அதிகரித்து செல்ல வேண்டும் என்பதை கட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் மதிக்க வேண்டும் ஆறாவதாக கண்மணி நாயகம் சடந்தாக செல்லம் அவர்களிடத்தில் ஏதாவது தேவை என்று கேட்டு வந்தால் மைசூரா அந்த தேவையை நிறைவேற்றித் தருவார்கள் அல்லது நல்ல சொல்லை சொல்லி அனுப்புவார்கள் எழுதுகிறார்கள் இமுனாப்பா சரியன் போன்ற மாமனிதர்கள் எழுதுகிறார்கள் தேவை என்று வந்துவிட்டால் அவர் நினைப்பதை விட அதிகமாக கொடுத்து அனுப்புவார்கள் ஒரு கிராமவாசி வர்ற கடுமையான கஷ்டம் பஞ்ச காலம் இடத்திலே போனால் ஏதாவது கிடைக்கும் ஒரு நாலு ஆடு வாட்டும் பெ நாயகத்தம்மு அந்த கிராமவாசி நாலு ஆடுன்னு கேட்டு நாயகத்துக்கு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்யறது கொடுக்க முடியாம அதனால ரசூலே கொஞ்சம் சிரமமா நீங்களே பார்த்து ஏதாவது எனக்கு உதவுங்கள் மனசுல எத்தனை ஆடு நிக்குது அழைத்து வந்தார்கள் இரண்டு மனைகளுக்கு இடையிலேய்து நாலாயிரம் ஆடுகளை காட்டி இதை வைத்துக் கொள்கின்றார் தேவையை விட பெருமானாரிடத்தில் கேட்டு வருகிற போது அதிகமாக கொடுத்து அனுப்புகிற பண்பு ரசூலுக்கு சொந்த இல்லை என்று சொல்லாத மாமனிதர் கண்மணி நாயகன் செல்லிபெல்வம் ஒரு கிராமவாசி வருவார் எல்லா ஆபீஸ் ரூட்களிலும் இடம்பெற்று இருக்கிறார்கள் பெருமனார் செல்லல்லா வலிபச்சலத்தோடு தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் கிராமவாசிகள் இயற்கையிலேயே கொஞ்சம் வேகமாகவும் கோபமாகவும் இருப்பார்கள் நேராக வந்தவர் மொஹம்மதேமத் பொருள் வந்ததாக சொன்னார்கள் போர்க்கிளத்தில் அந்த பொருள் எனக்கு வேண்டும் பெருமனார் செலல்லா வலிபச்சலம் கொஞ்சம் பொருள் அவருக்கு தேவையானது எடுத்து கொடுக்கிறார்கள் இவ்வளவு குடும்பத்திற்கு போதாது சொந்தமானது கொடுங்க உமரடியில் பக்கத்தில் உங்க அவர் மிரட்டுறத பார்த்தா முமரளி முமரளிலாவு தலாவை பெருமனார் அமைதிப்படுத்துகிறார்கள் அறைக்குள்ளே அழைத்து சென்றார்கள் உனக்கு எவ்வளவு வேண்டும் கேள் தருகிறேன் என்று அவர் தேவையான அளவுக்கு எடுத்தார் அந்த கிராமவாசி பெருமானார் சிரித்தார்கள் கடைசியில் சொன்னாங்க போகும்போது கோபமா இருக்கிறாங்க முகமது நல்லவர் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை அவர்களின் கோபத்தை தணிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றுவிடு வெளியே வந்தா என்ன செய்ய ரசூலை பார்த்து ஏவுகிறாரேன்னு சொல்லி எல்லா சகாபாக்களும் கழிவு கோபத்தில் இருக்கிறான் சகாபாக்கில் வெளியே வருகிற போது அந்த கிராமவாசி எல்லா நபித்தோழர்களையும் பார்த்து சொன்னார்கள் கழுவ கோபத்தில் இருப்பவர்களை பார்த்து நம் தலைவர் நம் தலைவர் நம்ீதுமா நம்முடைய தலைவர் நல்லவர் இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த வல்லல் என்று நான் வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றார் சகாபாக்கள் நாம் அமைதியானார்கள் அடிவ செல்லப்பட்டவர்கள் கேட்பதை விட அதிகமாக கொடுத்து பிழக்கம் இல்லை என்று சொல்ல மனம் இல்லை குமரவியல்ல உதர உதரவு ஏழை வந்து கேட்கிறாரு காசு இல்ல ரசூ இல்ல இல்லை ரசூல் இல்ல சொல்லி என்ன சொல்றான் ரசூல் ஏன் இல்லை என்று சொல்லுறீர்கள் அவசியம் என்ன இருக்கிறது பக்கத்துல இருக்கிற நபித்தோழர் சொன்னார் அல்ல கஞ்சன் அல்ல நாயகமே கடன் வாங்கி கொடுங்க அல்ல கொடுத்து விடுவான் பெருமானா வாயில் நிறைய பற்கைய வெளியே காட்டு சிரிக்கிறார்கள் ரப்பை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுலாளி கொடுப்பவர்களுக்கு கொடுப்பாங்க என்று புரிந்து வைத்திருக்கிறார் கடன் வாங்கி கொடுத்து மகிழ்ந்தார்கள் கண்மணி நாயகம் என்று வரலாறுகளை பார்க்கும் அப்ப தேவை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம் அப்படியே இல்லை என்றால் கவலைமை சந்தோஷமான சொற்கள் அல்லாஹருவான் நீங்க கவலைப்படாதுங்க நீங்க கவலை இல்லாம போங்க நான் இல்லைன்னா என்ன அல்லாஹு ரபுல்லமின் ஆயிரக்கணக்கான கொடுக்கும் உள்ளங்களை கொடுத்திருக்கிறான் சென்று வாருங்கள் அன்பு சொற்கள் எதிர்க்கு நம்ம சமுதாயத்தில் அழகான பெருமானார் பேசினார் நாலு வார்த்தை பேசினாலும் ரத்தின பேசுவார்கள் அசுருடைய ஒவ்வொரு வார்த்தை ஆயிரம் அர்த்தம் கிடைத்தது ஒரே ஒரு அதிபது சதவிகிதமான மசாய்களுக்கு அதுதான் அடிப்படை அமல்கள் பொறுத்ததே எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் செயல்பாடு எண்ணங்கள் பயங்கரமான மாமே தகா சட்டம் எடுப்பதில் அவருக்கு மிக யாருமே இல்லை பூனையினுடைய எச்சில் நஜிசா ஹராமா பூனை வந்து தண்ணீர் வாய் வச்சிருச்சு அகத்து சொல்லுவார்கள் சுத்தம் அபுகனிபார் அஹத்து சொல்லுவார்கள் மக்ரு பெரிய சின்ன நடம் அப்ப ஏன் மக்ரு என்று அபுகனிபார் அமது கேட்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் தகாவிதான் விளக்கம் சொல்லுவார்கள் எச்சில் படுவதை வைத்துத்தான் சட்டம் எடுக்கிறோம் எச்சில் என்பது கரியிலிருந்து வருகிறது எச்சில் வருது அப்ப எதனுடைய கரி ஹராமோ அதனுடைய எச்சிலும் ஹராம் பூனைக்கறி ஹலில் ஹராம் ரசூல் செல்லும் அடிவச் செல்லம் சொன்னதால் வீட்டை சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னதுனால ஹராமில் ஒரு சட்டம் நேரடியாக ஹலாலுக்கு வராது அதனால ஹராமிலிருந்து மக்ரூபுக்குத்தான் கடத்த முடியுமே தவிர ஹலாலுக்கு கடத்த முடியாது என்று சொல்லுகிற இமாம் தகாவை மாதிரிய மகாம் அஹமத்துல்லா வைத்தேன் அந்த இமாம் தகாவின் அஹமதுல்ல நேசித்த விதம் ரசூனுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவது யாருக்கு நிகராக ஆட இல்லை இமாம் தனாவிக்கு நிகரான ஆடை இல்லை தனாவி சொல்றாங்க பெருமண செல்லந்தா வடிவ செல்லம் எப்பொழுதுமே ஏழைகளோடு அமருவார்கள் ஏழைகளோடு சாப்பிடுவார்கள் அதனால் நானும் அதை பிரியப்படுகிறேன் ஏழைகளோடு அமருவது ஏழைகளோடு சாப்பிடுவது பெருமணா செல்லந்தாக வடிவ செல்லத்தினுடைய சுண்ணத்துக்களில் மிக முக்கியமான சுண்ணத் ஆனா இன்னைக்கு அதனால கணம் இல்லையா அதே மாதிரி இவ்வளமையும் சொல்லுகிற தகாவின் எண்பது சதவீத மசாயல்கள் எதிலிருந்து எடுக்கப்படுதுங்கிறாங்க நிற்கிறார்கள் அம்மாவை கொலை செய்யணுங்கிற எண்ணம் வருகிறது என் தாயை கொள்ள வேண்டும் எதனால முடிக்கிறார்கள் ஒளிச்சுவதற்கு தண்ணீர் இல்லை ஒரு வீட்டிலே தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது அதிலே ஒளி செய்தார்கள் போனாங்க இந்த தண்ணீரை கொடுத்தவர் யார் என்கிறார்கள் கடைசியில் தெரிகிறது தாயை கொலை செய்து விட்டு தண்ணீர் கொடுத்திருக்கிறார் யார் உதவுகிறார்களோ அவர்களின் எண்ணத்தின் பிரதிபலிப்பு மற்றவர்களுக்கும் வரும் தாயின் பிரதிபலிப்பு பிள்ளைகளுக்கு வருதா இல்லையா எண்ணம் இன்னமெல்லாமால ஒரு சின்ன ஹபீஸ் ஜவாமி பெரிய அர்த்தம் அதே மாதிரி அமித் கப்பலை சரி செய்து கொள்ளும் கடல் ஆழமானது என்ன வார்த்தை கப்பலை சரி செய்துகொள் கடல் ஆழமானது அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்திலே வாடுகிற போதே அமல்களை சரி செய்து கொள்ளுங்கள் அமல் என்ற கப்பலை சரி செய்து கொள்ளுங்கள் ஆகிரத் என்ற கடல் ஆழமானது ஆகிரத்துக்கு முடிவு இருக்க ஆனா கப்பலை நாம் சரி செய்திருக்கிறோமா கப்பல் ஓட்டையாக இருக்கிறதா நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது தயார் செய்து கொள்ளுங்கள் பயணம் ரொம்ப நீளமானது பாம்பை பதினைஞ்சு நாள் தங்கணும் ஒரு டிரெஸ் போவார்கள் அதுக்கு தேவையானது அதுக்கு தேவையான காசு பணம் எல்லாம் ஆனால் வறுமை பயணம் எவ்வளவு தூரமானது அதற்கு நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று ரசூல்ல கேட்கிறாங்க அமல் அமல்களை தூய்மையாக செய்து கொள்ளுங்கள் காரணம் பையன் நம்ம அமல்களை பார்க்கிறவன் குறவன் அல்ல அமல்களை பார்ப்பவன் பசீர் அகப்பார்வை உள்ளவன் அல்லாஹ் அமல் சரியில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தூக்கி அறிந்து விடுவான் ஜவாமி உள் களிமான வார்த்தைகள் பெருமானார் சலல்லா பள்ளி வசூலன் கொட்டி ஈர்க்கிறார் சின்னத்துக்கடி குறைவாக பேச வேண்டும் நிறைவாக இருக்க வேண்டும் அடுத்து பெருமானார் பத்தாவதாக எப்பொழுதுமே சாய்ந்து கொண்டு சாப்பிட்டதில்லை துன்யாவை விட்டு பிரிகிறவரை ரசூல்லா ஒரு காலில் உட்காருவாங்க இன்னொரு காலை நட்டு வைப்பார்கள் பெருமானார் சாப்பிடுவார்கள் அப்பதான் வயது முழுக்க சாப்பிட முடியாது பெருமான அடிமையை கூட சாப்பிட்டார்கள் அல்லாஹ் வாக்கு ஒரு ஹதிஸ்வரம் ஒரு ஹதிஸ்வரம் ஏழைகளின் அழைப்புக்கும் பதில் கொடுப்பார்கள் எல்லா கொடுத்தலாம் ரசூடே எல்லாம் கூட்டு போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எனக்கும் ஆசையாக இருக்கிற என் இல்லத்திற்கு வர வேண்டும் உங்களை சாப்பிட வைக்க வேண்டும் ஆனா ரசூல் இல்லத்துல என்ன இருக்கவற்ற போய் தேடி பிடிச்சு ஒரு சுரக்காய் சுரக்காயை வைத்து குழம்பு வைத்திருக்கிறார் சில ரொட்டியும் சுரக்காயும் ரசூல் இல்ல சந்தோஷமாக வந்தார்கள் எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா சுரக்காயை தேடி பிடித்து சாப்பிட்டார்களா சு அரிச்சு சாப்பிட்டடி எல்லா சொல்கிறார்கள் அரிப்பதை பார்த்தேன் அதிலிருந்து எனக்கு சுரக்காயின் மீது ஆவல் அதிகமாகிவிட்டது அந்த பாகுபாடு பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை பார்த்தோம் அதே மாதிரி அடையில் செல்லப்பட்டவர்கள் அன்பாக நடப்பார்கள் பிள்ளைகளோடு நடக்கும்போது அன்பு பிள்ளைகளை ஹசன்களில் தோல்லை வச்சுக்காங்க ரசூல் வரலாறு வைச்சுகிறது உமாமியெல்லாம் தோழிலே வைத்துக் கொள்வார்கள் வெம்பர்ல ஏறும் போது தோல்லை வச்சுட்டு ஏறுவாங்க ஜுமா குதுபாவுக்கு ரசம் செய்யல உமாமலா தேத்தேடா வேணாம் தோல்லை வச்சுக்கிட்டு கீழே தொழுகைக்கு இறங்குகிற போது கீழே இறக்கி விட்டு விட்டு ரசூலுல்லா தொழுகை நடத்துவார்கள் இன்னைக்கு ஒரு இம்மாம தோல்லி பிள்ளைய வச்சுக்கிட்டு குதுபா ஓதுனாருன்னா அதோட முடிஞ்சு அவருக்கு சலாத்தன் நிறைய ஓதிட வேண்டியதுதான் இல்லையா பெருமனார் சலல்லா சலம் எவ்வளவு அன்பு மதினாவிலே முதலில் பிறந்த குழந்தை அப்துல்ல ஜுபேர் அடியல்லா புத்தேலா அப்துல்லா ஜுபேர் பெருமானுடைய மடியிலே வைத்து எச்சியோடு சேர்த்து எடுத்து அப்துல்லா அலி அல்லாஹுக்கு பேர் வைத்தார்கள் அஸ்மான் அலி அல்லா தலாவினுடைய மகன் இன்னைக்கு சூர்னு சொன்னா எச்சி எடுத்து வச்சோன்னு சொன்னாக்க கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா தள்ளி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா அந்த அளவுக்கு மாறி போய்விட்டது சூழலும் அங்குக்குரியவர்களே என்னை பார்க்கிறோம் பெருமானார் தோழர்களின் மீது தன்னுடைய பிள்ளைகளின் மீது சமூக பிள்ளைகளின் மீதும் அன்பு கொண்டவர்களாகி வாழ்ந்தார்கள் பாசங்கள் குறைந்து கொண்டே வருகிறது பெற்றோர்களுக்கு பெற்ற பிள்ளை அந்த பிள்ளையின் மீது பாசம் குறைவாக இருக்கிறது பனிரெண்டாவதாக பெண்மண்சாக அறிவு செல்ல மன்னர்கள் யாராவது இல்லை என்றால் தேடுவார்கள் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் யார் இல்லையோ ரசூல் தேடுவார்கள் இன்காண வாய்பா அவர் வெளியே சென்றிருந்தால் அவருக்கு ஆக துவா செய்வார்கள் பயணத்துக்கு போயிருந்தாரு வியாபாரத்துக்கு துவா செய்வார்கள் இன்காண சாகிதா அவர் உள்ளூரில் இருந்து வர முடியவில்லை என்றால் நேராக சென்று விளக்கம் கேட்பார்கள் பெருமானார் ஏன் வல்லாஹ் இமாம்கள் எல்லாம் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து எல்லாம் தொழுகையாளிகள் வரலன்னா ஏன் ஆச்சு உங்களோட மூணு நாள் காணாமே ரெண்டு நாள் காணாம ஏன் காணாம் இந்த பண்புகள் ரசோலிகளுடைய சுண்ணத்தில் முக்கியமானது உபயோகி காப்பிடுறது இல்லை வரல பெருமனார் செலவா படிப்பில் கேட்டாங்க என்னங்க காணாம மூணு நாள் பெருமனாரே வீட்டுக்கு போயிட்டாங்க நான் எங்கே கடை நிறைய கடை வாங்கியிருந்தேன் கொடுத்தவர் வந்தாரு அதனால அவர் படிவாசல இருக்கும்போது நான் வந்தா கேட்டுட்டா வெக்கமா இருக்கேன் பெருமான் துவா சொல்லி கொடுத்தார்கள் அன்றைக்கு ஒரு துவாவை சொன்னோம் துவாவை சொல்லி கொடுத்தார்கள் அது கடன் அடைந்தது என்று வரலாறு பார்க்கிறோம் சாபித்தி மனுத்தாரா பெருமணும் காய்ச்சல் பெருமணர் சாபித்தி அடி எல்லா உட்கார்ந்து பெருமானார் துவா செய்து விட்டு வந்தார்கள் ஒருவர் காணவில்லை என்று சொன்னால் தேடி செல்லுகிற பழக்கம் பெருமானாருக்கு சொன்னமான அடிவழியல் காய்ச்சல் பெருமானார் தேடி செல்லுகிறார்கள் சகாபாக்களோடு சென்றார்கள் வரலாறு பேசும் பதிமூன்றாவதாக தன்னிடத்தில் பணி செய்பவர்களை பெருமானார் கடிந்து கொண்டதில்லை இன்னைக்கு முதலாளிக்கு தொழிலாளிக்கு ஆகிறதே இல்லை இல்லையா கடையில் வேலைக்கு வச்சாக்க அவனு முதலாளி மாதிரி நினைக்கிறான் தன்னை வேலைக்கு வச்சா பதினஞ்சு இருபது நாள் முதலாளியை காலி பண்ணிட்டு அவன் கல்லால வாழ்ந்துருக்கான் இல்லையா அம்மானிடம் அச்சுக்கு விட்டுட்டு போனோம்னு சொன்னாக்கா அவன் முதலாளி ஆயர்றான் இவர் கடைத்துல வந்து அவர் கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் இரண்டுமே என்ன நடக்கிறார் கண்மணி ரசூலுல்லா சதல்ல பேசியதில்லை தொடர்ந்து வருது ஒருமுறை பெருமனார் சதல்லாஹிவச்சலன் என்னிடத்தில் ஒரு வேலை சொன்னார்கள் இந்த அபசிகள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள் சின்ன வயசு தானே பத்து வயசு பையன் பதினோரு பத்து வயசு பையன் அந்த அபசிகள் அம்பு விளையாட்டு நடத்தி கொண்டிருந்தார்கள் அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை இல்லை ரசூல்ல வேலை சொன்னாங்க சொல்லிட்டேன் அனசுகள சொல்ற வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் பெருமனார் கடிந்து கொள்ளவில்லை அந்த வேலையை தானே செய்ய புறப்படுகிறார்கள் நான் அம்பு விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன் பெருமனார் வந்து அவங்களும் அம்பு விளையாட்டை பார்த்துட்டு அனுசரவையில்லாவுக்கள் அவனுடைய காரை பிடித்து இதற்காகத்தான் முடியாது என்று சொன்னாயா சரி நல்ல முறையில் பார்த்து என்று தன் வேலையை தான் செய்தார்கள் கோபத்தை என் மீது பெருமான எப்பொழுதுமே குன்னியத்திட்டு அழைப்பார்கள் ஒரு பட்டப்பேர் வச்சிருப்பாங்க அவங்க விரும்புகிற பெயரை சொல்லி அழைப்பார்கள் கிளி வளர்த்தி அந்த கிளி என்னாச்சு சொல்லி அந்த மூத்தா போயிடுச்சு இல்லையா திருமணம் யோரன் நம்ம சமூகத்தில் சில பேர் நைனா மைனா இல்லையா வளர்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா இந்த மைனா மேலே இருக்கிற பாசம் நைனான்னு யாரை சொல்லுவாங்க தகப்பன நைனா மேலே இருக்கிற பாசம் அதை விட மைனா மேல பாசம் அதிக நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போன நேரம் பார்த்து மைனா மூத்தா அம்மா சொல்லிச்சுட்டு மைனா செத்து போய்ச்சா அது மாதிரி சாப்பிட்டுட்டு போய் நான் சாயந்திரம் வந்து கேட்கிறான் அம்மா எங்கம்மா மைனா இந்த மதியானம் போய் சொன்னேன் நான் கூட நினைச்சேன் கூட அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் பெருமாள் அபத்துரா அரிகழி எல்லா உத்தளாவுக்கும் பாத்திமரளி அல்லாவுக்கும் சண்டை இப்போ பாத்திமரளி இல்லா உத்தளாட்ட கோவிச்சுட்டு அடிவழி எல்லா வந்து படுத்திருக்கிறாங்க பொதுவாக ஆம்பளை கோவிச்சா சட்டை தூக்கி போட்டு நேர பள்ளியில் வந்துடுவாங்கல்ல வந்து ஜட்டையை கழித்து வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க அப்ப பெருமான கூப்பிடுறாங்க அபுத்திரோ அப்பும் மண்ணின் மைத்தரே கொஞ்சம் எழுத்துருக்கேன் அழிதழி ல பேரை பெருமையா சொல்லுவாங்க என்ன ரசூ பார்த்து அபுத்தர சொல்லிட்டாங்க அப்ப அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரசூல் சலல்லா போலி வசூலில் திடுவார்கள் புனை பெயர் வைத்து பேசுவார்கள் அபு குறைதான் பூனையின் தகப்பனை பூனை வளர்ந்துட்டே இருப்பேன் அதனால அவருக்கு பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படி தான் கூப்பிடுறோம் அபு குறைதான்னு தான் சொல்லுவோம் அவர் உண்மையான பேர் யாருக்குன்னு தெரியாது அப்துல் ரஹ்மான்னு சஹா பதினைஞ்சாவது ரசூலுடைய சுந்தத்தின தெரியுமா மற்றவர்களுக்கு தோதுவாக அந்த தலைவர் நடப்பாரே தவிர தனக்கு தோதுவாக எல்லோரும் நடக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டார் ஒரு லட்சம் பேர் காத்திருக்கிற தோதுவா ரசூல் செல்லல கொலைவர் செல்ல தவிர தனக்கு தோதுவாக நடந்தது உமரே சொர்க்கத்தை சுற்றி பார்த்தேன் உமரின் மாளிகை என்று உள்ளே முடையலாம் என்ற ஆசைதான் ஆனால் உமர் ரோஷக்காரரே உமர் ரோஷக்காரரே அதை நான் நுழையவில்லை நாயனமே உங்க விஷயத்திலுமே நான் ரோஷப்படுவேன் உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் சாபித்திரி எல்லா சொல்லுகிறார்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம் வருவார்கள் துன்யா விஷயம் பேசினால் எங்களோடு துன்யா பேசுவார்கள் ஆகிரத்தின் விஷயம் பேசினால் எங்களோடு ஆகிரத்தை பேசுவார்கள் தான் சொல்வதுதான் சரி என்று ஒரு நாள் கூட ரசூல் எங்களிடத்தில் சொன்னதே இல்லை என்ன தலைவர் ரொம்ப பார்ப்பார் அன்பழிப்புகளை ஏற்கிற பழக்கம் ஒன்று யார் ஏற்றுக்கொள்வார்கள் உள்ளே வந்தார்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் அந்த பெண்மணியின் இதயம் முடிந்து போனது ரசூலிடத்தில் வருகிறார் நேரம் ரசூலை கலட்டி கொடுத்து விட்டீர்களே அம்மா என்னை விட அவர் தேவையுள்ள கொடுத்து விட்டேன் நேராக ஓடுறாங்க சகில் நான் ஆடை வாங்கி தருகிறேன் வேண்டாம் புதிய ஆடை தருகிறேன் முடிய ஏன் முடியாது நான் ஒரு சில தினங்களில் இறந்து விடுவேன் ரசூல் சமிக்க செய்திருக்கிறார்கள் நான் கபருக்கு செல்கிற போது ரசூல் அணிந்த ஆடையோடு அணிந்து நான் சென்றால் கபரி வேதனை இருக்காதே அதனால் தான் இவ்வாறு செய்தேன் எவ்வளவு அற்புதம் திருமண செலந்தார் வடிவ செலம் ஏதாவது கஷ்டம் என்றால் துடுதியின் பக்கம் விரைந்து விடுவார்கள் பதினேழாவதாக பதினெட்டு ரசூல் செல்லா செல்லம் சந்தோஷம் கோபம் எல்லா நேரத்திலும் உண்மையை தான் பேசுவார்கள் அல்லாஹ் வாக்கு பத்தொன்பதாவதாக தன் வீட்டு வேலையை தானே செய்வார்கள் யார்டையும் குடும்ப பெரும் தலைவருங்கிறதுனால யாரையும் கொடுத்து ஒரு சொன்னச்சு எந்த வீட்டுக்கு ரசூல் போனாலும் அந்த வீட்டில் எளிமையாய் ஒரு ஓரத்தில் அமருவாக்கலாம் முன்னாடி போய் தான் தலைவர் என்று காட்டவே மாட்டார்கள் இதா தகல கடைசி இடத்தில் ரசூல் அமருவார்கள் என்று சொன்னார்களே இதுல எதையாவது ஒன்றை நாம் வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்ய வேண்டும் அதற்கான தூபி அல்லாஹ் அபுல் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக இன்றைய கெட் அன்பிற்குரியவர்களே ஒரே ஒரு துவா எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு மட்டுமல்ல நம் வாழ்க்கையை சுபிச்சமாக்குகிறதுவா اللهم اني اسالوك لسانا ذاكرا وقلبا شاكرا وبدنا على البلاء صابرا وزوجتا تبيئني على امري الاخره نالاي نال ورته اللهم اني اسالوك لسانا ذاكرا وقلبا شاكرا وبدنا على البلاء صابرا وزوجتا تبيئني على امري الاخره நமக்கு கஷ்டம் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்குகிற அற்புத துவா இதையும் வாழ்க்கையில் ஓதி வருகிற தோஃபா நமக்கு நல்குவானாக அலமது